அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவில் பயணம் மேற்கொள்ளுங்கள் ஏனெனில் இரவு நேரத்தில் தான் பூமி சுருட்டப்படுகிறது என்று நபிசல்ல அனிபிசல்ல கூறினார்கள் அபுதாவு இரண்டு ஐந்து ஏழு ஒன்று